நற்றினை நேயர்களே வணக்கம் நாள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணிக்கொடி இருபத்தி நான்கு ஒன்று அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தேசிய மருத்துவசார் தாவரங்கள் மன்றம் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது இரண்டு உண்மையின் நிழல்கள் என்ற தடம்புரண்ட பயணம் என்ற நூலின் ஆசிரியர் கபில் சிபில் ஆவார் மூன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்திய அஞ்சலக பண வழங்கீடுகள் வங்கியை பிரதமர் தொடங்கி வைத்தார் நான்கு மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்தால் தேசிய ஊட்டச்சத்து வாரம் நடத்தப்பட்டது 5 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையேயான நிரந்தர சிந்து ஆணையத்தின் நூற்றி பதினைந்தாவது கூட்டம் லாகூரில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இணைய வாயிலான சொத்துக்கள் விற்பனைக்காக மின்னணு வடிவத்திலான பியூடிஏ 360 என்ற இணையதளம் இங்கு வெளியிடப்பட்டது 2. மில் பஞ்சே மத்திய பிரதேசம் என்ற திட்டத்தின் நோக்கம் யாது 3. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக தேர்ந்தெடுக்க முதல் பெண் தடகள வீரர் யார் நான்கு ஐசிஇ சாட் டு என்பது கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகாவை சூழ்ந்துள்ள நிலத்தின் பணியினுடைய சராசரி ஆண்டு உயர அளவீடுகளின் மாற்றங்களை அளவிடும் இது எந்த அமைப்பால் தொடங்கப்படவிருக்கிறது ஐந்து பிரௌல் பித்வாய் நினைவக விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்